வாய் தரவாதிருந்த ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாழுக்கு வாழ் சுவோல் ஃபார் சுவோ வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 75 உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றன நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலை வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதிபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து பார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் நானோ எந்தென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோவின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் துன்மார்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் மனப்பாட வசனம் வசனம் மத்தேயு 52 பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர் All ஆல் ஹூ the sword ஸ்வோடு இயேசு எப்பொழுதுமே போதிக்கிறவராயிருந்தார் கடுந்துயர் வேளையிலும் தமது சீடருக்கு காலம் போற்றும் கருத்துறை சொல்லி கொடுத்தார் அவர்களது எதிர்கால வாழ்க்கையையும் பணியையும் குறித்து அவர் எவ்வளவாய் அறுக்கி அக்கறை கொண்டிருந்தார் என்று நாம் கவனிக்கிறோம் பட்டயத்தை பயன்படுத்தாவிடில் அதை வைத்திருந்து பயனென்ன பெய்திரு எண்ணியிருப்பான் மேலாடையை விற்றாவது பட்டயங்களை வாங்கி கொள்ள சொன்னது ஆண்டவர்தானே பிரியமானவர்களே பழி வாங்குதல் கடவுளுக்கே உரியது வேதத்தில் இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது ரோமர் 12 பத்தொன்பது எபிரேயர் 10-30, உபாகமம் 32-35, முப்பத்தி ஐந்து பழி வாங்குதல் அல்லது பதில் செய்தல் சரிதான் ஆனால் அதை மானிடராகிய நம்மால் கையாள முடியாது நமக்கு கையாளவும் தெரியாது லேவியராமன் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் பழிக்கு பழி வாங்காமலும் மேல் புறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் இதை எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறை அரசில் பலியாவோர் குறைவர் இழப்பும் குறையும் தனது குரு மீது கை போடுபவனை விடக்கூடாது என்று நினைப்பது எந்த சீடனுக்கும் இயல்பானதுதான் அதைத்தான் பேதான் இயேசுவோ அதை கூட அனுமதிக்கவில்லை ஒரு எதிரிக்கு விரோதமாய்க்கூட பட்டயத்தை தூக்க இறைவார்த்தை நம்மை அனுமதியாதிருக்கும் போது இன்னொரு தேவ பிள்ளை அல்லது தேவ ஊழியனுக்கு விரோதமாய் நாம் அப்படி செய்யலாமோ இறைவனின் இதயத்திற்கு இனியவன் என்ற பட்டம் தாவீதுக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை கடவுள் அவனிடம் பாரபட்சம் காட்டவில்லை தனது உடனாளிகளின் தூண்டுதலின் பேரில் அவன் சவுலின் மேலாடையின் ஓரத்தை கத்தரித்து கொண்ட போது தாவீதின் மனது அவனை வாதித்தது என்று நாம் வாசிக்கிறோம் அவன் தன்னோடி இருந்த மனிதரை பார்த்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின என் தலைவன் மீது என் கையை போடும்படியான இவ்வித செயலை நான் செய்யாதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அத்தியாயம் முதல் ஏழு வசனங்களை வாசித்து பாருங்கள் தனது நண்பன் அல்லது அடுத்தவனை பற்றி தனக்கு தெரிந்திருக்கும் ஓர் ரகசிய தகவல் தான் ஒரு பட்டயம் அதை அதின் உரையில் போடு பிறரது திறமைகளை குறித்து பொறாமை கொள்பவர்கள் பொதுவாக அவர்களது நடத்தையை குறித்து அவதூறாய் பேசுவதில்தான் முடிப்பார்கள் என்று ஹெர்பர்ட் லாக்கையர் என்ற தேவமனிதன் Sins of the Saints, சைன்ஸ் பரசுத்தவான்களின் பாவங்கள் என்ற தமது நூலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் வாட்கின்சன் என்பவர் இதை ஆமோதித்துக் கூறுவதாவது வரங்கள் நிறைந்தவர்களும் மனிதரால் பெரிதும் விரும்பப்படுகிறவரு பலரது வாழ்க்கைகளை சின்ன பின்னமாக்கி விடுவது பிறரது பொறாமையே படைப்பு முழுவதுமே கொளுத்திவிடும் நெருப்பு போன்றது அது அடுத்த முறை ஒரு சகோதரனுக்கு எதிராக பட்டயத்தை நீங்க நீங்கள் சோதிக்கப்பட்டால் சற்று நில்லுங்கள் கொஞ்ச தூரம் எட்டி பாருங்கள் புதரையிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை பார்ப்பீர்கள் உடனே பவுல் விடுத்த சவாலை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இறந்து உயிரோடு எழுந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து அன்றோ பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர் அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பதிலுக்கு பதில் நாங்கள் செய்யக்கூடாது என்று நீர் காட்டினீர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற முற்கால பிரமான சட்ட நாங்கள் மரித்து எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும் ஒரு மைல் தூரம் வர ஒருவர் கேட்டால் இரண்டு மைல் தூரம் நாங்கள் செல்லவும் பிறரது குற்றங்களை அன்பினால் நாங்கள் மறைக்கவும் மன்னிக்கவும் தேவரீர் உடைய திருவார்த்தைகளுக்கு தந்திருக்கிற நல்ல படிப்பினைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எத்தனை முறை நாங்கள் எங்கள் கரங்களிலே இருந்த பட்டயத்தின் மூலமாக எத்தனை தேவ பிள்ளைகளை எத்தனை தேவ ஊழியரை நாங்கள் வெட்டி வீழ்த்து விட்டோம் ஆண்டு பொறாமை தலை தூக்கிவிட்டது கர்த்தாவே எங்களை மன்னியும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெஞ்சன்ஸ் இஸ் மைன் பதில் செய்தல் என்னுடைய தன்றி நீர் அதை மானிடராகிய நாங்கள் உம்முடைய கையிலே விட்டுவிட உதவி செய்யும் அன்பின் ஆவினால் நீரங்களை நிரப்பி எருளும் தாவீதின் மனப்பான்மையை எங்களுக்கு தான்